ஒளி வடிவில் இதனை முழுவதுமாக கேட்டு நினைவில் நிறுத்தி வாழ்வில் கடைபிடிக்கவும் தம்மோடு மட்டும் நிறுத்திக் தம் குடும்பத்தினருக்கும் நண்பர்களுக்கும் தம் ஊரில் உள்ளவர்களுக்கும் இன்னும் உலகமெங்கும் வாழும் தமிழ் கூறு மக்களுக்கும் இதனை சீடிக்கல் மூலமாகவும் இணையதளம் மூலமாகவும் இன்னும் பல வழிகளிலும் இதனை கிடைக்க செய்து சதக்கொள்ளவும் இறுதியில் வாழ்க்கையில் வெற்றி பெறவும் புத்தகங்களை படிக்க நேரமென்மையையும் சலிப்பையும் காரணம் காட்டி நபிகள் நாயகன் செல்லாகும் அழைக செல்லம் அவர்களின் பொன்னான மொழிகள் நம் உள்ளத்தை அடையாமல் இருப்பதை தவிர்க்க இவ்வகை ஒளி வடிவங்கள் உதவக்கூடும் இதனை வாகனங்களில் பயணிக்கும் பொழுதும் கடைகளில் வேலை பார்க்கும் பொழுதும் பெண்கள் வீட்டு வேலைகளை பார்க்கும் பொழுதும் சமையல் இருக்கும் பொழுதும் இப்படி பல நேரங்களிலும் வகைகளிலும் கேட்கலாம் என்ற இந்த புத்தகம் அபு ஜக்கரியாப் அனைத்தி அவர்களின் உருவாக்கம் இது மிக பிரபல்யமான ஆதாரபூர்வ ஹதீஸ் கிரந்தங்களாக கருதப்படும் போன்றவற்றிலிருந்து சேகரிக்கப்பட்ட ஹதீஸ்களின் தொகுப்புகளை இந்த புத்தகம் இவ்வகை இஸ்லாமிய ஒளி வடிவங்களை பதிவிறக்கம் செய்ய டப்யூ டபுள்யூ டபுள் தமிழ் ஆடியோ இஸ்லாம் என்ற இணையதள முகவரியை பார்க்கவும் மேலும் தங்கள் குறை நிறைகளையும் ஆலோசனைகளையும் பதிவிறக்கம் பற்றிய பிரச்சனைகளையும் தாங்கள் குரல் வளமிக்கவராக இருந்தால் எங்களோடு சேர்ந்து இப்படி சில ஒளி ஆக்கங்களை உருவாக்கவும் அல்லது வேறு ஏதாவது ஒரு வகையில் எங்களுக்கு உதவு நினைக்கும் தங்களின் விருப்பத்தை தெரிவிக்க அல்லது வேறு ஏதாவது ஒரு வகையில் எங்களுக்கு உதவு நினைக்கும் தங்களின் விருப்பத்தையும் தெரிவிக்க தமிழ் என்ற மின் முகவரியை தொடர்பு கொள்ளலாம் இங்கு ஒவ்வொரு ஹதீசின் இறுதியிலும் அந்த ஹதீஸ் எடுக்கப்பட்ட மூல நூலின் பெயரும் அதன் எண்ணும் குறிப்பிடப்படும் உதாரணத்திற்கு ஒன்று ஏழு ஐந்து ஆறு என்று வாசிக்கப்படும் ஹதீஸ்கள் வாசிக்கப்படும் பொழுது அதாவது என்ற வார்த்தைக்கு பிறகு ஓரிரு வார்த்தைகள் புத்தகத்தில் அடை குறிப்பிடப்பட்டவையாக இருக்கலாம் எங்கள் இஸ்லாமிய பணி மேலும் வளர இறைவனிடம் துவா செய்யுங்கள்